நட்டினியின் நேர்களுக்கு வணக்கம் நற்றணியின் தினமர்த்து உணவே மருந்து இந்த பகுதியில் தண்ணீரின் மருத்துவ குணங்கள் என்ன தண்ணீர் மருத்துவங்கள் என்ன சூடு இருக்கோ அந்த உடம்பு சூடால என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அது எல்லாமே சரி பண்ணித்தரும் இந்த தண்ணீர் அஜீர்ண கோளாறுகள் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் சரி பண்ணி தரும் இந்த தண்ணீர் சரிங்க இந்த தண்ணீர மனிதன் வெறு வயிற்று அகமத்தோ சாதாரணத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கழிச்சு குடிச்சிக்கலாம் ஆனா சாப்பிடும் போது ஒரு சாப்பிட உக்காருவாங்க ஒரு சிலர் ஒரு வாய் சாதம் சாப்பிடுறது ஒரு வாய் தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நம்ம ஜீரண சக்தியை மந்தமாக்கிடும் இந்த மாதிரி பண்றதுனால நம்ம அஜீர்ண கோளாறுகள் அதிகமாகும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம சாப்பிடும் தண்ணி குடிக்க கூடாது வேக வேகமா சாப்பிடும் தண்ணி தாகம் தண்ணி குடிக்கணும்னு தோணும் அந்த மாதிரி உலகம் நிதானமா சாப்பிட பழகுங்க காரம் அதிகமா சாப்பிட்டாலும் நிறைய தண்ணி தாகம் வரும் ஓரளவுக்கு காரம் கம்மியா சாப்பிட்டீங்கன்னா தண்ணி குடிக்க வேண்டியது சாப்பிட்டு முடிச்சு கை கலந்ததுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நிறைய நிறைய தண்ணி குடிச்சிக்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க அது மாதிரி யோகா இது மாதிரி பயிற்சிகள் எல்லாம் செய்யறவங்க அதிகமா தண்ணி குடிக்கலாம் வெயில் காலத்துல ஒன்றரை மொத்த நாள் ஒன்றரை லிட்டர் குடிக்கிறீங்கன்னா வெயில் காலத்துல இன்னும் அதிகமா சேர்த்துக்கலாம் ஒன்றரை லிட்டர் மூணு லிட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கிறோம்னா அந்த ஒன் அண்ட் ஹாஃப் லிட்டர் வேர்வை மூலியமா வெளியில வந்துடும் வேர்வெயில வெளியில வந்துடும் அப்போ நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் பேட் பாக்டீரியாஸ்கள் அந்த வேர்வை மூலியமா வெளியில வரும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அதனால தண்ணீர் நிறைய குடிக்கணும் என்ற எண்ணத்தோட இன்னைக்கு இந்த விஷயத்த இப்ப எல்லாம் யாருமே தண்ணி அதிகமா குடிக்கிறது இல்லை தண்ணி அதிகமா குடிச்சா குடிக்கிறத ஒரு பெரிய இஷ்யூவான் நினைக்கிறாங்க அதனால இந்த தண்ணி குடிக்கலன்னா நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் நம்மள தேடி வரும் தண்ணி குடிச்சு ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற எண்ணத்தோடு இந்த விஷய சொல்லிருக்கேன் மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை பார்க்கும் வரை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்